வணக்கம் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து ஆனி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கப்பல் போக்குவரத்துக்கு இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டு யு பி எஸ் சிவில் சர்வீஸ் கவுன்சில் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மூன்று பனிப்பாறை அபத்துகள் மற்றும் அபாயங்கள் குறித்து என் விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்தப்போகிற நாடு புதுடெல்லி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று போலந்தில் நடந்த போஸ்டன் தடகள கிராண்ட் பிரிக்ஸில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் இரண்டு ஆர் ஆர்டி ஆட்சேற்பு தேர்வுகள் எத்தனை பிராந்திய மொழிகளில் நடத்தப்பட உள்ளன மூன்று சர்வதேச திராவிட மொழியியல் பள்ளியின் ஐ தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்